அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசமானுவல் இந்த நாள் தலைப்பு ஓய்வு சிலர் படுக்கைகளை உருண்டு புரண்டு தலையனையை இருகப்படித்து தலையனையை தூக்கி என்னதான் முயன்றாலும் சில சமயங்களில் சிலரால் தூங்க இயலவில்லை இது பற்றிய ஒரு செய்தி கட்டுரை இரவில் ஆழ்ந்து தூங்குவது எப்படி என்பதற்கான சில நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருந்தன இறுதியில் உண்மையில் தூங்குவதற்கான சரியான வழி ஏதும் இல்லை என்று முடிவும் கூறியுள்ளது தூக்கம் தவிர்க்கப்படுவதற்கு அநேக காரணங்கள் உண்டு அவற்றில் அநேகவற்றை குறித்து நம்மால் ஒன்றும் செய்யலாது கவலையும் அச்சமும் குற்ற உணர்வுள்ள எண்ணங்கள் தேவையற்ற விழிப்பிற்கு சில நேரங்களில் காரணமாக அமைந்துவிடுகின்றன இந்த நொடியில் வருகின்ற மகிழ்ச்சி நாளை வெறுமையால் வரும் வறுமையிலும் மேன்மையானது என்பதை முதலாவது நாம் உணர வேண்டும் எளிமையாயிருப்பவன் பாரங்களற்று வாழ்கின்றான் அவன் காற்றை கனமில்லாமல் இருப்பதால் அவனை கைது செய்ய முடியாது அவன் வெளிச்சத்தை போல் வெளிப்படையா இருப்பதால் அவனை அடைத்து வைக்க முடியாது அவன் தண்ணீரை பரவுவதால் அவனை தடை செய்ய முடியாது இந்த உண்மையை உணரும்போதுதான் ஒரு ஓய்வு அறுத்தமுள்ள ஓய்வாய் நமக்கு அமைகின்றது சிந்திப்போம் வாழும் வாழ்வில் பாரங்களற்று வாழ்வோம் நன்றி